வணக்கம் நன்றினியின் சரித்திரம் சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் எட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எண்நூத்தி பதினோராம் ஆண்டு இலங்கையில் இயற்றப்பட்ட புதிய நீதிமன்ற சட்டப்படி மேல் நீதிமன்றம் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஒன்று கொழும்பில் பிரதமர் நீதியரசரின் நீதிமன்றமும் இன்னொரு உபநீதிமன்றம் யாழ்ப்பாணத்திலும் அமைக்கப்பட்டன கிரிமின வழக்குகளுக்கு ஜூரி முறையும் அமலுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மொண்டானா ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு எதிர்மின் கதிர்களை சோதனையிடும் போது வில்கம் அவர்கள் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவில் அக்டோபர் புரட்சியை லெனின் ட்ரோட்ஸ்கி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 சீன புரட்சியாளர் பெண்ணிய எழுத்தாளர் ஆயிரத்தி எட்ணூத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு துவாரம் வெங்கடசுவாமி நாயுடு ஆந்திர வயலினிசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜி பொன்னம்பலம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆல்பிரட் தம்பியய்யா இலங்கை தொழிலதிபர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாச்சியார் கோயில் என் வி ராகவ பிள்ளை தமிழக தமிழ் தமிழ்கலைஞர் தமிழக தமிழ் இசை கலைஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டி எஸ் சந்தானம் தமிழக தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜாராவ் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு லால் கிருஷ்ண அத்வானி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராண்டார் கை இந்திய தமிழ் திரைப்பட சட்ட எழுத்தாளர்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 1674 அறுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜான் மில்டன் ஆங்கிலேய கவிஞர் மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சி கணேசையர் இலங்கை தமிழறிஞர் ஆயிரத்தி ஆண்டு நெப்போலியன் ஹில் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு சக்தி கிருஷ்ணசுவாமி தமிழக எழுத்தாளர் பாடலாசிரியர் இரண்டாயிரமாவது ஆண்டு சோ சிவபாத சுந்தரம் இலங்கை வானொலி ஒலிபரப்பாளர் ஊடகவியலாளர் எழுத்தாளர்